அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு ஊதியம் என்பது ஒருவர்க்கு பேதையார்கேண்மை உரிய விடல் நட்பாரதல் அதிகாரத்திலே இது ஏழாவது குரட்பா ஒருவர்க்கு ஊதியம் என்பது ஊதியங்கிற சொல்ல பேருங்கிற சாதாரணமாக ஊதியம்னா நம்ம சம்பளம்னு அர்த்தம் பண்ணுறோம் அதாவது நமக்கு வேலை பண்ணுறதுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் பல இடங்களில் ஊதியம்ங்கிற சொல்ல திருவள்ளுவர் பயன்படுத்துகிறார் ஊதியம்னால் நமக்கு நன்மை லாபம் பேரு பாக்யம் பேருங்கிற சொல்ல பயன்படுத்துகிறார் பரிமேலழகர் மனுஷனுக்கு பாக்யம்னு சொன்னால் என்ன பாக்யம்னா பேதையார் கேண்மை ஒரி விடல் வேதை யாருன்னா அறிவில்லாதவர்களோட சேர்க்கையை விட்டு விடுறது தான் இந்த அறிவில்லாதவர்கள்லாம் வந்து கொஞ்சம் வேண்டி வரலாம் சில சமயம் வருமோ என்னவோ தெரியாது வாழ்க்கையில் அப்படி இருந்தால் அவங்கள சீக்கிரம் கட் பண்ணிடணும் அறிவில்லாதவர்களுடைய கேழ்மை கேழ்மைனா நட்பு இந்த கேள்மைங்கிற சொல்லாட்சியும் திருக்குறளில் நிறைய இருக்குது ஆக ஒருவருக்கு ஊதியம் என்பது ஒருவருக்கு மகாபாகியம் அப்படின்னு சொல்லணும்னா என்னன்னா அறிவில்லாதவங்களோட சம்பந்தத்தை சீக்கிரம் விட்டுவிடுறது அந்த நட்பை விட்டுடுறது அது பெரிய பாக்யங்கிறார் ஆக அறிவில்லாதவர்கள் நல்லறிவில்லாதவர்கள் பாமரனா இருந்தாலும் நல்ல குணங்கள் இருந்தால் அவனோட நட்பு நமக்கு நல்லது செய்யும் ஆனால் படிப்பறிவில்லாமல் அறிஞ்ச மாதிரி எல்லாம் பேசுகிறார்கள் இல்லையா அவர்களோட நட்பு வச்சிருந்தால் நம்ம மனசு குழப்பமடையும் அவங்க பேசுகிறதெல்லாம் பொறுமையாக கேட்கணும் பயனற்ற சொற்களை சொல்லுவார்கள் இனியவை கூறமாட்டார்கள் விருப்பு விருப்புகள் கலந்திருக்கும் அது நம்முடைய மனதை வருத்தப்படுத்தும் ஆகவே அவர்களுடைய நட்பை நாம் ஒதுக்கிவிட வேண்டும் என்கிறார் சில சமயம் பேதையாருடைய நட்பு ஒழிந்தாலும் அவர் நம்மளை விட்டு போயிடணும் நம்மக்கிட்ட திரும்ப வரக்கூடாது அந்த வாசனை வீசுகிற சந்தன மரமும் வேங்க மரமும் வேகிற மாதிரி அப்படிங்கிற அதாவது இந்த சந்தன மரம் இருக்கிற இடத்துல சந்தன மரத்தோடு சேர்ந்துருக்கிற மரத்துக்கும் வாசனை வரும் மற்ற மரங்களுக்கெல்லாம் மற்ற வேறு மரங்களுக்கு நெருப்பு பிடிச்சா சந்தன மரமும் போயிடும் ஆகையினால சந்தன மரத்தோடு மற்ற மரங்கள் சேராமல் இருக்கிறது நல்லது இல்லாடி சந்தன மரமும் எரிஞ்சு போயிடும் அதுமாரி மாதிரி இந்த அறிவில்லாதவர்கள் நம்மளை விட்டு நீங்களிடனும் திரும்பி வரக்கூடாது நட்பை ஒழிச்சாலும் அவர் வேண்டான்னு சொன்னாலும் அவர் டோட்டலாக நமக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிடும் அப்போ தான் நமக்கு நன்மை ஏற்படும்ங்கிறார் அது மாத்திரமில்லை அந்த அறிவில்லாத நண்பர்களை விட்டுவிட்டால் நமக்கு இகலோகத்திலும் பரலோகத்திலும் அடுத்த உடம்பிலும் நன்மை கிடைக்கும்ங்கிறார் பரிமேலழகர் ஆகவே அறிவில்லாதவர்களுடைய உறவை நட்பை நாம் நன்றாகவே விட்டுவிட வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் அறிவில்லாதவர்களோடு பேசி நட்பு பூணுவது என்பது நம் வாழ்க்கை காலத்தை வீணடிப்பதற்கு ஒப்பாகும் மனித பிறவியை நன்கு பயன்படுத்த விரும்புகின்ற அறிவாளிகள் எப்பொழுதும் அறிவில்லாதவர்களுடைய நட்பை உறவை முற்றிலும் துண்டித்து விடுவார்களாக அவ்வாறு துண்டித்து விடுவார்களே ஆனால் அது அவர்களுக்கு பெரும் பாக்யத்தை நன்மையை கொடுக்கும் என்று இந்த குறட்பாவிலே குரட்பாவிலே அருளி செய்திருக்கிறார் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான